பாடம் ஐம்பத்தி மூன்று அச்சத்திற்கும் ஆதரவுக்கும் மத்தியில் ஒன்று சேர்த்தல் தான் சுகமான நிலையில் இருக்கும் போதே அல்லாஹுவை அஞ்சுபவனாக ஆதரவு இருக்க வேண்டும் அவனது அச்சமும் ஆதரவு சமமாக இருக்க வேண்டும் நோயாளியான நிலையில் ஆதரவு வைத்தலை அதிகமாக்குவான் குரான் ஹதீஃப் மற்றும் சிலவற்றிலிருந்து மார்க்க சட்டும் இதே தெளிவுபடுத்துகின்றன வேறு எவரும் அல்லாஹுவின் சூழ்ச்சியை அச்சமற்றி இருக்க மாட்டார்கள் ஏழாவது அத்தியாயம் தொன்னூற்றி ஒன்பதாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இறை மறுப்பாளர்களான கூட்டத்தாரை தவிர வேறு எவரும் அல்லாஹுவின் அருளில் இழந்து விட மாட்டார்கள் அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் சில முகங்கள் வெண்மையாகவும் சில முகங்கள் கருப்பாகவும் ஆகிவிடும் அந்த கேமட் நாளில் என்று தொடரும் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக உமது இறைவன் தண்டனை தருவதில் தீவிரமானவன் நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவன்லா அன்பாளன் ஏழாவது அத்தியாயம் நூற்றி வசனம் மற்றொரு அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக நல்லோர் நாயின் எனும் சொர்க்கத்தில் இருப்பார்கள் குற்றவாளிகள் நரகத்தில் இருப்பார்கள் அத்தியாயம் பதிமூன்று மற்றும் பதினான்காவது வசனங்கள் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் ஒருவரின் எடை நன்மைகள் கொண்டு கனத்து விட்டால் அவர் திருப்திகரமான வாழ்வில் இருப்பார் ஒருவரின் எடை லேசாகிவிட்டால் அவர் தங்கமிடம் ஹாவியா எனும் நரகன்தான் நூற்றி ஒன்றாவது அத்தியாயம் ஆறு முதல் ஒன்பது வரை உள்ள வசனங்கள் இந்த கருத்தில் நிறைய வசனங்கள் உள்ளன அல்லாஹுவின் அச்சமும் அவன் மீதுள்ள ஆதரவும் அடுத்தடுத்து இரண்டு வசனங்களிலோ அல்லது பல வசனங்களிலோ அல்லது ஒரே வசனத்திலோ இணைந்து வருகின்றது